வணக்கம் நன்றினியின் சரித்திரம் தட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று நவம்பர் இருபத்தி இரண்டாம் நாள் இந்த நாளில் நிகழ்ந்து சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அல்பேனிய எழுத்துக்கள் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துட்டன் என்ற எகிப்து மன்னரின் மூவாயிரத்தி ஆண்டுகளுக்கு முற்பட்ட சமாதி கண்டுபிடிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பசிபிக் பெருங்கடலை தாண்டி முதல் முறையாக விமான தபால்களை விநியோகிக்கும் பணியில் சைனா கிளிப்பர் என்ற விமானம் கலிபோர்னியாவை விட்டு புறப்பட்டது இந்த விமானமானது நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஒரு பத்தாயிரம் தபால்களுடன் மணிலாவை சென்றடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இரண்டாம் உலகப் போர் நிகழ்வாக அமெரிக்க தலைவர் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட் பிரிட்டிஷ் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சில் சீன தலைவர் சியாங் காய் செக் ஆகியோர் எகிப்தின் தலைநகர் கெய்ரோவில் சந்தித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லெபனான் பிரான்ஸிடமிருந்து விடுதலை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜான் எஃப் கெனடி அவர்கள் டெக்ஸாஸில் லீ ஹார்வி ஓஸ்வால்ட் என்பவனால் சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தோனேஷியாவின் கம்யூனிச தலைவர் இராணுவத்தினரால் கைது செய்யப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஐக்கிய நாடுகள் பொது சபையில் பாலஸ்தீன விடுதலை இயக்கம் பார்வையாளர் அந்தஸ்தை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம் லண்டனுக்கும் நியூயார்க்குக்கும் இடையே நிரந்தர சூப்பர் சானிக் கான்கோட் விமான சேவையை ஆரம்பித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மேற்கு பெய்ரூட்டில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் லெபனான் அதிபர் ரெனே மோவாட் அவர்கள் கொல்லப்பட்டார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு நைஜீரியாவில் உலக அழகி போட்டியாளர்கள் மீது இடம்பெற்ற தாக்குதலில் நூறு பேருக்கு மேல் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜார்ஜியாவில் அதிபர் எட்வர்ட் செவநாட் சேயின் எதிராளிகள் நாடாளுமன்றத்தை தம் கட்டுப்பாட்டினுள் கொண்டு வந்து அதிபரை பதவி விலகுமாறு கோரினர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜெர்மனியின் முதலாவது பெண் அதிபராக ஆங்கிலோ மேர்கில் தேர்வு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை அரசாங்கம் தமிழர் புனர்வாழ்வு கழகத்துக்கு தடை விதித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மியன்மர் நாட்டில் நேரிட்ட பெரும் நிலச்சரிவு காரணமாக நூற்றி பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கு மேற்பட்டோர் காணாமல் போயினர் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பதாம் ஆண்டு ஜல்காரி பாய் இந்திய விடுதலை போராட்ட செயல்பாட்டாளர் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் தமிழிசை அறிஞர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறாம் ஆண்டு சார்லஸ் டி கோல் பிரான்சின் பதினெட்டாவது அரசு தலைவர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு லயனல் ராபின்ஸ் பிரிட்டன் பொருளியல் அறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மரே ராஜம் தமிழக தொழிலதிபர் பதிப்பாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு முலாயம் சிங் யாதவ் இந்திய அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு போரிஸ் பெக்கர் ஜெர்மன் டென்னிஸ் வீ விளையாட்டு வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ரஸ்மஸ் லெர்டெர் பிஹெச்பி நிரல் மொழியை கண்டுபிடித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மார்வன் அத்தபத்து இலங்கை கிரிக்கெட் வீரர் இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ராபர்ட் கிளைவ் ஆங்கிலேய இராணுவ வீரர் அரசியல்வாதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டு ஜான் எஃப் கென்னடி அமெரிக்காவின் முப்பத்தி ஐந்தாவது அரசு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு செட்டியார் தமிழக தமிழறிஞர் மொழியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தாராசிங் சீக்கிய சமய அரசியல் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு தி சதாசிவம் தமிழக பத்திரிகையாளர் திரைப்பட தயாரிப்பாளர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு பி கோவிந்த பிள்ளை இந்திய அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சலாகுதீன் காதர் சௌத்ரி வங்காளதேச அரசியல்வாதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம் பாலமுரளி கிருஷ்ணா கர்நாடக இசை பாடகர் இசைக்கலைஞர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எம்ஜி கே மேனன் இந்திய இயற்பியலாளர் இந்நாளின் சிறப்புகள் லெபனான் நாட்டின் விடுதலை தினம் கோஸ்டாரிக்கா நாட்டில் ஆசிரியர் தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே